வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் நாள் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பிராந்திய தொழிலாளர் மாநாடு சமீபத்தில் புவனேஸ்வரில் நடைபெற்றது இரண்டு விஸ்வ தீன தயாலன் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவர் மூன்று ஐக்கிய நாடுகள் தினம் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று புதிய ஜனாதிபதி யார் இரண்டு பத்தொன்பதாவது இந்தோ ஸ்வீடிஷ் கூட்டு ஆணையம் எங்கே நடைபெற்றது மூன்று கன்யா சுமங்கள யோஜனாவை எந்த மாநில முதல்வர் தொடங்கினார் நன்றி மீண்டும் சந்திப்போம்